நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம எனக்கு செய்ய போறது மூங்கில் அரிசி பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் மூங்கில் அரிசி ஒரு கப் வெல்லம் ஒரு கப் தேங்காய் புதிதாக அறுக்கியது கால் கப் முந்திரி தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் சுக்குத்தூள் கால் ஸ்பூன் உப்பு ஒரு பிஞ்ச் நெய் ரெண்டு ஸ்பூன் பால் அரை லிட்டர் செய்முறை முதல்ல மூங்கில் அரிசியா நைட் ஊற வச்சிடணும் அது ஒரு நைட் ஃபுல்லா ஊறினாதான் அடுத்த நாள் வச்சா வரும் எடுத்து தண்ணி எல்லாம் இருத்துட்டு குக்கர்ல போட்டு ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி ஊத்தி நல்லா குக்கர் மூடி விசில் போட்டு ஒரு பத்து விசில் வரட்டோன்னு பத்து விசில் வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் பத்த வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல வெள்ளத்தை பொடியா பண்ணி போட்டு தண்ணி கொஞ்சம் ஊத்தி கொதிக்க விடுவோம் வெள்ளம் கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை வடிகட்டி வெள்ளக்கரிசெல்லாம் ஆர விட்டுருவோம் ஸ்டவ் பத்த வச்சுட்டு வானல் வச்சிருவோம் வானல் காய்ஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுடுவோம் நெய் விட்டு தேங்காய் நறுக்கி இருக்கும் அதை தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்குவோம் தேங்காய் வறுத்துட்டு முந்திரி திராட்சை எல்லாம் நெய்லயே வறுத்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருவோம் ஸ்டவ் பாத்த வச்சிக்கிட்டு ஒரு பாத்திரம் வச்சிருவோம் இந்த பாத்திரத்துல இந்த குக்கர்ல இருக்கிற சாதத்தை எடுத்து அந்த பாத்திரத்துல கொட்டிடுவோம் கொட்டிட்டு நல்லா கலருவோம் பால் அரை லிட்டர் எடுத்து அந்த ஊத்தி நல்லா பாலும் அரிசியும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தலை தலை கொதிக்க விடுவோம் நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிச்சு ஒன்னா மிக்ஸ் ஆனோடனே இந்த வெள்ளை கரைசல் எடுத்து அதில் ஊற்றி கலந்து வேக விடுவோம் நல்ல வெள்ளம் கரைசல் எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆற அளவுக்கு தலை தலை கொதிச்ச உடனே ஏலக்காய் தூள் கலந்துருவோம் முந்திரி திராட்சை தேங்காய் தூண்டுகள் எல்லாத்தையும் போட்டுடுவோம் போட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம் கலந்து விட்டுட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் ஆயில மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மேல கார்னிஷருக்கு இந்த கொஞ்சம் முந்திரி தேங்காய் தூண்டு வெள்ளம் எப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறைக்கு வச்சுட்டோம்னா சுபேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மூங்கில் அரிசி பாயசம் தயார் இது ஒரு வித்தியாசமா இருக்கும் இப்ப நமக்கு பண்டிகை எல்லாம் நிறைய வருது இல்லையா ரெகுலரா செய்யற பாயசத்தை விட மூங்கில் அரிசி பாயசம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்